ிாத்தய தோத்தேற்றை கணையே ஜானமுதிரா கிருஷ்ணாயீதாஹே நம சுவர்மா அம் யா சர்வாபே மோட்சயிஷ் மாகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தோட கீதாசாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணுகிறார் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம் நேற்றைக்கு வாட்சியார்த்த திருஷ்டியில் சுருக்கமாக அர்த்தம் சொன்னேன் ஆக எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருத்தனையே நீ சரணாகதி பண்ணு நான் உன்னை எல்லா பாபத்திலிருந்தும் விடுவிப்பேன் கவலையே படாதே இந்த ஸ்லோகத்தோட வாட்சியார்த்தம் இது ஞான சாரம் அப்படின்னு நாம் பார்த்தோம் எப்படி அது அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நன்றாக கவனித்து படிக்கலாம் இப்போது முதல் ரூல் என்ன சொல்கிறார் பகவான் சர்வ தர்ம பரித்தியாக எல்லா தர்மத்தையும் விட்டுடணும் அப்படிங்கிறார் தர்மத்தை விட்டுடணும்னு சொன்னா தர்மத்தை பண்ணியிருந்தால் விட முடியும் இல்லாத ஒன்றை நம்மளால் விட முடியாது தர்மத்தை விடுறது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரிச்சுவல்ஸு டியூட்டீஸை விடணும்னு அர்த்தம் ஏன்னா தர்மத்துக்கு நாலு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே நாம் அதாவது ரிச்சுவல்ஸ் டியூட்டிஸ் வேல்யூஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் அதாவது ஷடங்குகள் கடமைகள் பண்புகள் பாவனைகள் இந்த பண்புகளும் பாவனைகளும் எப்பவும் மனசில் இருக்கணும் வெளியில் நாம் உறவுகளை சார்ந்து கடமைகளை செய்கிறோம் கடவுளை சார்ந்து உலக நன்மைக்காக நாம் ஷடங்குகளை எல்லாம் பண்ணுறோம் ஒருவன் ஞான யோகத்துக்கு தன்னை தகுதியுடையவன் ஆக்கிக்கணும்னு சொன்னால் எல்லா விதமான ஷடங்குகளையும் கடமைகளையும் விடணும் இந்த ஷடங்குகளும் கடமைகளும் எதற்காகன்னா பண்புகளையும் பாவனையும் வளர்க்கறதுக்கு தான் பண்புகளையும் பாவனைகளையும் நன்றாக வளர்த்த பிறகு ஷடங்குகளோ கடமைகளோ தேவையில்லை தனி மனிதனுக்கு அதுக்குள்ளே அவனுக்கு வயசும் ஆயிடும் ஆகவே கடமைகளை செய்வதற்கோ சடங்குகளை செய்வதற்கோ உடம்புல சக்தியும் குறைஞ்சும் போயிடும் ஆக பிராக்டிக்கலாகவும் அதே சமயம் சாஸ்திரியமாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது சர்வ தர்மான் பரித்தியஜ ஆதிசங்கரர் சொல்லுகிறார் சர்வாணி கர்மாணி சந்நியங்கிற எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டு ஏற்கனவே அஞ்சாவது அத்தியாயத்தில் நம்ம படித்தோம் சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவக்குர்வன் நகாரையன் இது வந்து பதிமூணாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயத்தில் அங்கே பல இடங்களில் பார்த்துருக்கோம் நாம் ஆக கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணுறது துக்கத்தை கொடுக்கும் ஆனால் கர்மயோகம் பண்ணினா கர்ம சந்நியாசம் ரொம்ப சுலபம் இது அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் ஒரு ஸ்லோகத்தில் ஆறாவது அத்தியாயத்துலேயும் பார்த்தோம் அதாவது மனசு பக்குவப்படுறவனுக்கு கர்ம சாதனம் மனசு பக்குவப்பட்டத்துக்கு பிறகு அதாவது பண்புகளையும் நல்ல பாவனைகளையும் நன்கு இயல்பாக ஆக்கிக்கொண்ட பிறகு அதை விட்டு விடுவது தான் சாதனம்னார் பகவான் சந்யாசம் பண்ணுறது ஆகவே இங்கே சர்வ தர்மான் பரித்தியஜன்னு சொன்னால் நம்மளால் புறத்துறவை மேற்கொள்ள முடிகிறதோ இல்லையோ அகத்துறவை நன்றாக மேற்கொண்டாக வேண்டும் ஆகவே இது துறவை குறிக்கிறது வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டு இயற்பால பல அதாவது கடமைகளை முறையாக செய்வதையும் நாம் தொடங்க வேண்டும் பிறகு கடமைகளை சடங்குகளை நாம் முறையாக விட வேண்டும் ஆக மலை ஏறணும்னு சொன்னால் நாம் ஒரு கம்பை ஊன்றிக்கொண்டு அந்த மலை ஏறுகிறோம் அந்த உச்சிக்கு போன பிறகு அந்த கம்பை விட்டு விடுகிறோம் அல்லவா அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இதுதான் சர்வதர்ம பரித்தியாகங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தொடர்ந்து நாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு படிக்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் இன்னும் பல சொற்கள் அவற்றுக்கான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரிந்த மகாஸ்வாமிகளின்